வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று டாக்டர் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் எழுதியுள்ள சம்பளம் பேசலாமா என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் சம்பளம் பேசுவதில் எவ்வளவு சமர்த்து நீங்கள் அரசு பணியில் இதற்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் தனியார் துறையில் நிறைய வாய்ப்பு இருக்கிறது புதிதாக வேலைக்கு சேருபவருக்கு குறைவாகவும் அனுபவசாலிகளுக்கு அதிக வாய்ப்பும் உள்ளது வாஸ்தவம்தான் ஆனால் இது வேலை நேர்காணலுக்கு செல்லும் அனைவருக்கும் தேவையான முக்கிய திறன் அமெரிக்கர்கள் இது மிகச் சமர்த்தர்கள் பைசாக்கள் செலவில் தயாராகும் விற்பது போல நம் இது பற்றி எங்கும் யாரும் சொல்லித் விவாதிப்பதில்லை பாரம்பரியமாக நாம் பரமசாதுக்கள் வேலை கொடுப்பதே நிறுவனம் நமக்கு செய்யும் நன்மை என்பது போல நன்றி உணர்வு கொண்டவர்கள் எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தாலும் சம்பளம் கேட்பதில் சற்று தயக்கம் காட்டுபவர்கள் ஆனால் குறைவான சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டால் மிகவும் சிறுமையாக உணர்பவர்கள் இன்றைய இளைஞர்கள் இப்படி இல்லை என்பது நற்செய்தி தங்கள் எதிர்பார்ப்பை சரியான துணியில் சரியான நேரத்தில் கேட்டு அதை சம்மதிக்க செய்வது ஒரு முக்கிய திறன் அதை எப்படி செய்வது முதலிலேயே சொல்லிவிடுகிறேன் உங்கள் முதல் வேலை என்றால் அதுவும் பயிற்சி நிலை பணியாளர் என்றால் பெரும்பாலும் அங்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட தொகையாக இருக்கும் இதை விசாரித்தல் அவசியம் அப்படி இருப்பின் சம்பள பேரம் அவசியம் ஆனால் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் இல்லாமல் நீங்களே வேலை தேடும் பட்சத்தில் சம்பள விகிதங்கள் பெரும் அளவில் மாறுபட்டதாகவே இருக்கும் அப்போது நீங்கள் உங்கள் சம்பள எதிர்பார்ப்பை சொல்வதும் அதை நிறைவேற்றிக் கொள்வதும் முக்கியமாகிறது நேர்காணலின் இறுதி பகுதிகள்தான் பெரும்பாலும் சம்பளம் பற்றிய பேச்சு வரும் அதுவும் நேர்காணல் எடுப்பவர்தான் இதை துவங்குவது சம்பிரதாயம் அதுவரை காத்திருப்பதும் தவறில்லை வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டால் தான் உங்கள் சம்பளம் விவாதிக்கப்படும் என்று அர்த்தம் அல்ல உங்கள் எதிர்பார்ப்பு என்ன என்று அறியவும் அதை ஒரு முக்கிய தகவலாக உங்கள் தேர்ந்தெடுப்பில் எடுத்துக் நீங்கள் அதிகம் எதிர்பார்ப்பதால் கண்டிப்பாக நிராகரிக்கப்பட மாட்டீர்கள் ஆனால் உங்கள் எதிர்பார்ப்புகள் நியாயத்தையும் தர்க்கத்தையும் சொல்லுதல் அவசியம் அனுபவசாலிகள் கண்டிப்பாக தங்கள் கடைசி சம்பள சான்றிதழ் கொண்டு செல்லுதல் அவசியம் சான்றிதழ் இல்லாமல் சம்பளத்தை கூட்டி சொல்லுதல் பயன் உங்கள் தேர்வை பாதிக்கும் இது ஊக்கத்தொகை இது மாறுபட்ட ஊதியம் இது சம்பள சான்றிதழில் வராது என எப்படி கணக்கு சொன்னாலும் உண்மை பள்ளை காட்டும் அதற்கு குறைவான சம்பளத்தை சொல்லி ஏன் அதிகம் எதிர்பார்க்கிறீர்கள் என்ற சரியான காரணங்களை சொல்லலாம் அடுத்த ஆண்டு பதவி உயர்வு ஊதிய உயர்வு வரும் என்றெல்லாம் சொல்லி உங்கள் எதிர்பார்ப்பை கூட்டுவதை விட இந்த பணியில் எப்படி உங்களால் நிறுவனத்துக்கு மதிப்பு கூட்ட முடியும் என்பதை விளக்குங்கள் தலைமை பொறுப்புகளுக்காக பலரை நேர்காணல் செய்திருக்கிறேன் அவர்கள் தங்கள் எதிர்பார்ப்பை மிக கடைசியாக வெளிப்படுத்துவார்கள் அதற்கு முன் தான் இந்த நிறுவனத்துக்கு என்ன செய்ய முடியும் என்பதை ஒரு செயல் திட்டமாகவே விவரிப்பார்கள் இது அவர்கள் நிலையை உறுதிப்படுத்தி அவர்களின் மதிப்பை உணர்த்தி அவர்களின் எதிர்பார்ப்பை நியாயப்படுத்தும் பொதுவாக எல்லா நிறுவனங்களிலும் ஒவ்வொரு நிலைக்கு என்ன சம்பளம் என ஒரு வரையறை உண்டு உதாரணத்துக்கு ஒரு மேலாளர் என்றால் ஆறு லட்சத்திலிருந்து எட்டு லட்சம் என்றிருக்கும் தகுதி பனி அனுபவம் கடைசி சம்பளம் எதிர்பார்ப்பு எல்லாம் வைத்து ஒரு சில சேவை நிறுவனங்களில் இது பறந்து காணப்படும் அங்கு பேரத்துக்கான வாய்ப்பு அதிகம் உற்பத்தி துறை போன்ற பழைய துறைகளில் இதற்கு குறுக்கிய வாய்ப்புதான் உண்டு சம்பளம் பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமல்ல ஒரு மனிதனின் சமூக அந்தஸ்தையும் நிர்ணயிக்கிறது திருமணச் சந்தையில் எங்கு வேலை என்பதற்கு அடுத்த கேள்வி எவ்வளவு சம்பளம் என்பதுதானே அதனால் சம்பளம் பேசுவதற்கு முன் சில சங்கதிகள் கவனிக்க வேண்டும் அந்த நிறுவனத்தின் வலைத்தளம் பாருங்கள் அதன் சம்பளம் வேலை தலைப்புகள் வளர்ச்சி வாய்ப்புகள் ஆகியவற்றை தெரிந்தவர்கள் மூலம் விசாரியுங்கள் உங்கள் தகுதி அனுபவம் தனித்திறன் இவற்றில் எவை எவை இந்த நிறுவனத்துக்கு தேவை என பட்டியலிடுங்கள் அதே நேர்காணலில் பதிவு செய்யுங்கள் இதுதான் உங்கள் சம்பளம் பற்றிய எதிர்பார்ப்பை நியாயம் செய்ய போகின்றன நான் பல முறை நேராகவே கேட்பேன் இவ்வளவு சம்பளம் எதற்கு தர வேண்டும் காரணம் சொல்லுங்கள் என்பேன் இந்த கேள்விக்கு தொழில் முறை காரணங்கள் மட்டுமே சொல்லுங்கள் குடும்பம் அல்லது தனிப்பட்ட காரணங்கள் சொன்னால் அது உங்களுக்கு பாதகமாக அமையலாம் நன்றி வணக்கம்